சருமிகி குரு கிருப்பையார் கர்க்காகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் गोविंदा கோவிந்தா சமஸ்கரணம் பூர்வார்தம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இந்த அக்ரூரஸ்வாமினுடைய கோகுல யாத்திரை அதாவது பிருந்தாவன யாத்திரையை நம்ம பார்த்துட்டு இல்லையா அதில் அந்த இருபத்தி மூணு ஸ்லோகங்கள் நம்முள்ள காமிச்சார அவ்வளவும் அந்த அக்ரூரர் முன்னால் சுமந்திரராக இருந்தது ஞாபகம் இருந்ததா இல்லையான்னு தெரியாது ஜென்ம ஞாபகம் ஆனால் கண்ணனையே நினச்சிட்டு வந்திருக்கார் அவர் அவர் வந்து கார்த்தால் சூர்யா உதயம் போது கிளம்பியிருக்கார் ஏகாதசி பட்னி துவாரசி கிளம்பியிருக்கார் இது பண்ணலை பாரணை பண்ணலை கார்த்தால் சூரிய உதயத்தை ஆரம்பித்தவர் சூரிய அஸ்தமன் போது தான் கோக்குலத்தில் நுழைஞ்சிருக்கார் பன்னெண்டு மணி நேரம் வச்சுக்கோம் சுமாராக சுமாராக பன்னெண்டு மணிக்கு வந்து கருப்பண்ண அவதாரம் பண்ணார் அந்த மதுரையில் ஒரு அவர்கள்ட்ட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் பண்ண அவர் வந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி கடைசியில் கிளம்பினான்னு வச்சுப்போம் சுமார் ஒரு மணிக்கு கிளம்பினான்னு வச்சுப்போம் அப்போது மழை இவர் காலால் நடந்து வர்றார் வசுதேவர் இதில் கூடையில் கண்ணனை தூக்கி வச்சுட்டு ஆதிசேஷன் கொடை பிடிக்கும் அதுக்கப்புறம் யமுனையை கடந்து வந்திருக்கார் யமுனையில் கடந்து வரணும் அதுவும் ஜலத்தில் நடந்து வரணும் வந்து கோகுலத்துக்கு வந்து கோகுலத்தில் கொண்டு இடத்த கண்டுபிடிச்சி யசோத பக்கத்தில் குழந்தையை விட்டு அங்கே இருக்கிற அந்த யோகமையை தூக்கிண்டு மறுபடியும் திரும்பி வந்து ஆயிடுத்து ஒரு சுமார் நாலு மணிக்கு வந்துப்போம் வச்சுப்போம் அப்போது ஒரு மூணு மணி நேரம் நேரத்தில் போயிட்டு வந்தாச்சு ரெண்டு ட்ரிப்பு இவர் ஒரு ட்ரிப்பு அந்த ஒன் அவர் டூ வேஸ் ஆகியிருக்கு ஒரு வேளை தான் அப்போது ரத்தத்தில் அவர் நடந்து போயிருக்கார் மழை பெய்யறது வந்துடுவது இவர் வந்தபோது ரம்யமான வெதர் ரத்தத்தில் வர்றார் நடக்கிறது வந்து குதிரைகள் தான் நடத்துன்னு போகிறது ரத்தத்தை அப்போது பன்னெண்டு மணி நேரம் என்ன அர்த்தம் அங்கங்க ரத்தம் போகும் நிற்கும் யோசிப்பார் அப்புறம் கொஞ்சம் ரதத்தை ஓட்டுவார் நிற்கும் இப்படி மெல்லாக வந்திருக்கார் அவர் அப்படி 23 ஸ்லோகங்கள் பார்த்த மாதிரி இருபத்தி ஸ்லோகங்கள் இப்போ நம்ம எவ்வளோ பார்த்தோமோ அது வந்து அதிகமாக ஒன்றும் சொல்லலை அப்படி இதையும் யோசிச்சுட்டே வந்திருக்கார் விவரமான அர்த்தத்தை பார்ப்போம் இப்போ இருபத்தி ஒன்றிலேருந்து பகவான் வந்து அப்படி பிரியத்தோடு என்னை வந்து ஆலிங்கனம் பண்ண நமஸ்காரம் பண்ணி கை கூப்பி நிற்கக்கூடிய என்ன அக்ளூர அக்ரூர்ரே அப்படின்னு பெரிய புகழ் வாய்ந்தவன் பெரிய பரமாத்மா அவன் வந்து என்னை கூப்பிடுவானா அப்படின்னு கூப்பிடுவாரான் பெரிய புகழ் வாய்ந்தவ பெரியவன் ஆச்ச பரமாத்மாத்த கூப்பிடுவானா அப்பொழுது தான் என்னுடைய ஜென்மா சபலமாகும் பரீரம் எடுத்தது பலன் பிரய பிரயத்னமாக அம்மாவுக்கு வந்து நான் வந்து ஒரு பிரசவவேதை கொடுத்தது அது ஏதோ ஓரளவுக்கு ஒரு சஃபலமாகும் நான் வந்து பலன் பெற்றதாகவும் ஜென்மான் அப்போ பகவான் கண்ணன் ஏற்கார ஒரு மனுஷனுடைய பிறவி வீண் சே சேன்னு சொல்கிறான் வீண் தான் அது என்ன ஒரு பிறவியா ஒன்றும் இல்லை கிருஷ்ணன்ட்ட அட்லீஸ்ட் ஒரு கேள் இதாக கேட்கலாம் இப்போ வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து அடியன் இதோ சொல்லிகிட்டால் இருக்கேன் விடாமல் சொல்கிறேன் தினம் ஒரு ஆடியோ வருது கேட்கலாம் இல்லையா சேர்த்து வச்சு கேட்கலாம் வேறு எதுவும் கேட்கலாம் ஏ அடியனோ இருக்குன்னு சொல்லிட்டேன் எனக்குன்னு தனியாக எந்த ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது எக்ஸப்ட் சொல்கிறது தவிர அதனால் உங்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்கவும் இது வந்து கண்ட்ரோல்டு வேறு எதுவும் வரலை ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாகனு பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் வந்து வர வரக்கூடிய ஆடியை வச்சு என்ன வேணும் பண்ணலாம் கேட்கலாமே அதுதான் சொல்கிறது அதனால தான் விடாமல் மாற்றி மாற்றி சொல்கிறோம் தப்போ ரெட்டோம் இப்போ அடியன் வந்து இப்படியே வச்சுப்போம் அடியன் வந்து தப்பாக தான் சொன்னேன்னு வச்சுப்போம் ஆனால் தப்பாக சொன்னதையும் கண்ணனை பற்றி சொன்னேன் அதனால் இது சரியாப்படும் அதனால் அல்பம் அதெல்லாம் உளறுது சஞ்சல்பம் நன்றாக உளருது அப்போ கண்ணனை பற்றி நன்றாக உளறது கூட அது பக்தியான விஷயமாக தான் எடுக்கப்படும் அப்போது கண்ணனை ஏற்காத கண்ணனை ஏற்றுக்கொள்ளாத பக பரமாத்ம ஏற்றுக்கொள்ளாத மனுஷனுடைய ஜென்மம் வர்த்தம் வீணும் பகவத் கிருப்பையால் கிடைச்சிட்டு குரு கிருப்பையால் கிடைச்சிட்டு அப்படி கண்ணனுக்கு வேண்டிய வேண்டாதவெல்லாம் கிடையாது அவனுக்கு மிகவும் பிடித்த நண்பன் பிடிக்காருவன் கிடையாது இவன் இவன் வந்து எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் கிடையாது இவன் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியவன் ரொம்ப வசத்தியும் ரொம்ப வே வந்து நமக்கு அப்பிரியமானவன் இவன் வந்து வெறுக்கத்தக்கவன் கிடையாது நம்மகிட்ட ஈடுபாடு கொண்டவன் நம்மளை வெறுக்கக்கூடியவன் எதிரி அப்படின்லாம் கிடையாது கல்பக விருக்கம் இருக்கு தன்னுடைய நிழலை வந்தவர்களுக்கு என்ன கேட்குறாலோ அதை கொடுக்கணும் ஏகதாமாம் பரபத்தி எந்த தாம் தலைவர் அப்ஜாம் இது டீட்டெயில் சொல்கிறான்னு சாதிக்கிறான் நாலாவது யோ இதில் நாலாவது அத்தியாயத்தில் அண்ணா பிரேமி அண்ணா அது அடிக்கடி சொல்லுவார் கோட் பண்ணுவார் அப்போ நீ வந்து என்ன வந்து கேட்குறியோ ப்ரவம் கிருஷ்ணா சீக்கிரம் களைப்புடியா அப்படின்னா அது சீக்கிரம் களைப்பி விட்டுருவோம் சீ அண் புனராவர்த்தி ரகித மோட்சம் ஆனும் ரைட்டு கோகுலத்துக்கு நான் வந்து கோலோகத்தில் கோலோகத்தில் கண்ணனுடைய திருவிழாடிதில் ரைட் ரைட் இப்போ ஏ ராமாம் பரபத் ஞாம் தலைவர் ஆமாம் அப்போ யார் கேட்குறாரோ அப்படி கல்பக விருஷம் கொடுக்குறது அப்படி வே வேண்டியவர்களை வேண்டியதே கொடுக்கிறான் வந்து ஒரு இது கிடையாது சங்கல்பம் கிடையாது அப்போது தன் பிரியத்தோட வன் அண்டி நிற்கக்கூடிய பக்தர்கள் என்ன எப்படி பிரார்த்தனை அப்படி அனுகிரகம் பண்ணுறான் எதுக்களில் எது குலத்தில் மிகவும் சிறந்தவன் பலராமன் நான் இப்படி க ரெண்டு கையும் கூப்பிக்கொண்டு அஞ்சலி ஹர்த்தனாக இருக்கக்கூடிய என்னை பார்த்து சிரிச்சிண்டை கட்டி அணைச்சி அப்படியே ஆலிங்கனம் பண்ணி ரெண்டு கைகளால் பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூண்டு போய் முறைப்படி அதாவது உபச்சாரம் இது ஆஹ்வானம் முதல்ல வந்து உபச்சாரம் வந்து சுவாகதம் பாத்தியம் அர்க்கியம் ஆச்சவனியம் மதுபர்க்கம் இவ்வளோ கொடுக்க போகிறார் அப்படி முறைப்படி உபச்சாரம் உபச்சாரம் பண்ணி தன்னுடைய பந்துக்கள்கிட்ட கம்சன் நடந்துட்ட விஷயத்தை பற்றி ஏதாவது கேட்பாரா விசாரிப்பாரா கம்சனுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி கேட்பாரா தன்னுடைய பந்துக்கள்கிட்ட கேட்பாரன் இப்படி சுக்கர் சொல்கிறார் இப்படி சொபால்கர் அவருடைய தகப்பனார் பேரு அப்படி சுகல் சுபல்கருக்குடைய புத்திரனான அக்ரூரர் வழிநெடுக்க இப்படி கண்ணனை பத்தியே நினச்சின்னு வராரு சிந்தனை பண்ணின்னு வராரு இப்படி ஒரு நேரத்தில் வந்து ஆஹா எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கணும் இன்னொரு நேரத்தில் ஆஹா பாப்பியாச்சு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு மாறி மாறி எண்ணங்களோட வராறவர் அப்படி வரபோது கோகுலத்துக்கு ரத்தத்தை வந்து சேர்ந்தார் அதுதான் அடியன் சொன்ன கோகுலத்துக்குள்ள அவர் நுழைறதுக்கும் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கும் மறையதற்கும் சரியாக இருந்தது அப்போது அதுதான் சொன்னோம் மனசால் அந்த மத்துரையிலேருந்து கிளம்பினபோது மனசால கோகுலம் வந்து அடைந்தவர் சரீரத்தால் இப்போ வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறது அர்த்தம் ஆமாம் அதனால தானே மனசால் வந்து சேர்ந்தனால கண்ணனை பற்றியே நினச்சின்னு வந்தார் சரீரத்தால் அந்த இத ரதத்தோட குதிரைகளோடு வந்து சேர்ந்தார் இதுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணது வசுதேவர் குழந்தையை கூப் வந்து கொண்டு வந்து யசோத பக்கத்தில் விட்டுட்டு குழந்தையை திருப்பி கூட்டும் போய் மதுரையில் சிறையில் போய் சேர்ந்தார் அவர் அப்போ மதுரை டு கோகுலம் ரெண்டு அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கார் இவர் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கார் அப்போ மாத்திரம் வந்திருக்கார் அப்போது அவ்வளோ தூரம் நினச்சி நினச்சி வந்திருக்கார் இப்படி எல்லா தேவர்களும் தன்னுடைய கிரீட்டங்களுடைய கிரீட்டங்களில் பகவானை நமஸ்காரம் பண்ணி அந்த கால் தூசிப்படுமான்னு ஏங்கி நிற்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இந்த திருவடிகள் வந்து கோகுலம் முழுக்கவும் சுற்றி வந்ததால் அதில் இருக்கக்கூடிய தாமரை அந்த இது ரேகைகள்லாம் இருக்குது தாமரை ரேகைகள் யவம் வரட்டி துரட்டி இப்படி ரேகைகள்லாம் எங்கும் பதிந்திருக்கதை பார்த்தார் பார்த்தார் அதுக்கப்புறம் இதுதான் கண்ணனுக்கு ஒரு காலில் செங்கு ஒரு காலில் சக்கரம் இருக்கிற மாதிரி இது கமல ரேகை அடுத்தது துரட்டி இப்படி ரேகைகள்லாம் இருக்கு அப்படி பாத அவனுடைய சமஸ்த லோகப்பாளர்களும் அவர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய கிரீடங்களால் சேவிக்கப்பட்ட பரிசுத்தமான திருப்பார தூளிகளை கொண்ட அந்த கிருஷ்ணனுடைய பூமிக்கு அலங்காரமாக இருக்குது ஏன்னா கால் பதித்து வச்சுருக்காங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதிரக்ஷ அணியலை அப்படி இருக்கக்கூடிய தாமர புஷ்பம் எவம் அங்குசம் இதனால் அடையாளம் செய்யப்பட்ட அந்த திருவடிகளை பார்த்தார் இதைத்தான் அவர் சொன்னார் யாரு விதுரர் உத்தவன்ட்ட சொல்கிறபோது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அக்குருவரை சௌக்கியமாக இருக்கார் அப்படின்னு விசாரம் விதாரம் பண்ணார் விாரித்தர் அவர் அடுத்த மேல இருபத்தி ஆறாவது மேலே பார்ப்போம் தர்ச பதானி தசியிலோகோகால கிரீட்டுஷ்டமலபாதரேணோ தர்சதோஷ்டே கஷிதி கௌதகாட்சிதவ அங்குஷா தேருடைய லாஞ்சனைகள் தர்சனக்ளாரவிவத்திரம பிரேம்ண ஊர்வோமாஷுக்கலா குலேட்சே அச்சேன பிரோோ அமூன்யிரி ரோயு தனக்லாரேம்ண ஊர்வோமாஷா குலேட்சவே பிரோரமூரி ரோயு தேகம் விர்தனோம்பம் சுச்சம் சந்தேஷாச்சோர்னவேங்கவாதி தேகம்பத்த மிஹி தம்பம் சந்தேகோரே லிங்கர்ஷனா தர்சம் ராமம் விரே கோதோனும் கதோ பீத்தீலாம்பரதரோ சரதம் பருகே கஷோ தர்சம் ராமம் விரே கோதோன்கதோ பீத்தீலாம்பரதோ சரதம் பருகே கஷோ கிஷோரோமணஸ்வேதோ சீனே மிருகோ சுமுகோ சுந்தரவரோலவிக்கமும் கிஷோரோஷ்ம ேகோோ சுமுகோ சுவரோஜவிக்கமோ தஜவிராஷாஜாயிபிவம் சோபயந்தோ மகாத்மா அனுக்கிரோசிணோ வித்வஜ வஜ்ர அங்குஷ அம்போஜைகி சின்னிதைகி அங்கிரபேர்விரஜம் சோபயந்தோ மகாத்மானோ அனுக்ரோசஸ்பிதே கஷணம் முப்பதாவது ஸ்லோகம் இருபத்தி ஆறுலேருந்து முப்பது மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் அதாவது தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் அக்ரூர யாக் பிருந்தாவன யாத்திரை இதில் ரெண்டு ரெட்டையாக இருக்கிறது அம்ஸ்கிருத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம் மற்ற பாஷைகளில்லாம் சிங்குலர் புளூர ஒ இல்லைன்னா பல பல பேர் இங்க வந்து ஒத்தை ரட்டை பல பேர் அப்படி உண்டு சிங்குலர் ரட்டை சிங்குலர் தோவ் புளூரல் அப்படி உண்டு இந்த இரட்டையாக இருக்கிறதான் இந்த இடத்துல காமிப்புகிறோம் அப்போ அது வந்து அந்த இலக்கணத்தில் ரொம்ப அழகான விஷயம் அதுதான் இங்கே ராமகிருஷ்ணர் இருக்கார் இல்லையா பலராமகிருஷ்ணர் நம்ம ரட்ட ரெட்டையாக அதை வந்து வர்ணிக்கிறார்கள் அப்படியே இந்த ஸ்லோகத்தில் இந்த பகுதியில் சுகபிரம்மிகள் இரட்டரட்டையாக சமஸ்கிருதத்துக்கு ஏற்ற அந்த இரட்டையை காண்பிக்கிறார் தத்தர்ஷன கிளாக விருத்த சம்பிரம பிரேம்ன ஊர்த்வ ரோம அஸ்வகலா குலேட்சணா அவஸ்க்கூ அச்சே பிரபோ அமூன்யங்க தனக்ளா பிரேம்ண ஊர்வரோமா அசுக்கலே ரவஸ்ஸே அச்சேர பிரபோஹமூலியங்கிரம்சோயுமோம்பம் பிசுச்சம் சந்தேகாங்கவாதி ஹரேங்கவாதிநோ ஹிவம்பம் பிசும் சந்தேஷா யோ ஹரிங்கவாதி தர்சம் ராமம் ோோோனீத்தோதம்பருணோஷம் ராமம் வஜே கோதோனம் கதோ பீத்தீலாம்பரதரோம்பருகேணோரோமஸ்வேதோ சிதோஜோ சுமுகோ சுந்தரவரோதவி ஷோரோ சமஸ்வே சிநேகோ சுமுகோ சுந்தரவரோதவிமோஜவாம்ஜை ிரங்கர்வம் சோபயோ மகாத்மா அனுக்கிரோசிஷவிராஷாஜை ிதை அங்கிரஜம் சோபயந்தோ மகாத்மா அனுக்கிரோசிஷ முபுராதுலோக்கம் அர்த்தம் பார்ப்பம் ரட்ட ரட்டையா சொல்றார் பலராமன் கிருஷ்ணனையும் சேர்த்து சேர்த்து பார்க்கக்கூடிய விஷயம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து அர்த்தம் பார்ப்போம் இப்படி அவர் வந்து ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் இருக்கிற மாதிரி இங்க வந்து தாமர புஷ்பம் கமல ரேகை யவரேகை அங்குச்ச ரேகை இதெல்லாம் கண்ணனுடைய மகாவிஷ்ணுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ரேகைகள் அப்படி இருக்கக்கூடிய திருவடிகளை பூமியில் பதிச்சு பதிச்சு போயிருக்காங்க அதனால பூமிக்கே ஒரு அந்த கண்ணனுடைய ஸ்பர்சம் வந்து பூமாதேவி ரோமா அது வந்து ரோ மாதிரி புல் எல்லாம் அடைக்கிறது அப்படிலாம் சொல்லுவார்கள் கவிகள் அப்படி சொல்லணும் இங்கே அப்படி அந்த ரேகைகளை பார்த்ததுனால அதாவது அக்ரூரர் உள்ள நுழையரார் கோகுலத்தில் அங்க வந்து கண்ணன் நடந்து போன அந்த ரேகைகள்லாம் தெரியறது பசுக்களுடைய காலடி குழம்புகள் இருக்குது அதுக்கு நடுவு ரெண்டடுவில் பகவானுடைய இந்த கமல ரேகை அங்குஷ ரேகை யவரேகை அதான் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் இதை ரேகைகளை பார்த்தவொடனே பிரத்யேகமாக கிருஷ்ணனுடைய ரேகைகள் பார்த்தோடனே அப்படின்னு பதினோரு வருஷம் பிரிஞ்சிருக்கார் கண்ணன் பிறந்திருக்கார்னு தெரியும் அதனால் ஆனந்தம் பக்தி எல்லாம் இருக்குது ஏற்கனவே நினச்சி வந்திருக்கார் அப்படி ஆனந்தத்தால் அப்படி விருத்தி அடைந்த வளர்ந்த திடீர்னு அதிகமாக வளர்ந்த பரபரப்பு அதில் வந்து பிரியத்தால் அன்பால் ஸ்னேகத்தால் புலகாங்கிரதமாகி அப்போ என்ன இருது சரீரத்தில் ரோமாஞ்சிடம் மாறுது அப்போது வந்து உடம்பில் அந்த வந்து அந்த ஆனந்தம் வந்த உடனே பட்டுன்னு அந்த ஒரு உணர்ச்சியால் ரோமங்கள்லாம் குத்தி நிற்கிறது ரோமாஞ்சிடம் மாறுது கடல ஜலம் அப்படியே கொட்டுறது ஆனந்த பாஷ்பம் இருக்குது ஆனந்த அஸ்ருகலா குலேஷனகா ஆனந்த பஷ்பமுடிய கலா கண்கள் அவரது ரோமாஞ்சலமாக இருந்த ரோமங்கள் குத்தி நிற்கிறது ஆனந்தத்தால் அப்படியே மதிமயங்கியிருக்கார் அந்த அக்ரூவர் சொன்ன மாதிரியே தேர்லேருந்து குதித்தார் குதிச்சு அப்படிப்பட்ட இது புருபாச்சேன் கண்ணனுடைய திருவடி பொடிகள் ஆச்சேன் இது கிடைப்பதற்கு ரொம்ப மிகவும் அரிதாச்சு நினைஞ்சி சரீரம் கிடைச்சதை வச்சுன்னு போட்டு புரட்டி எடுக்கிறார் புரட்டுறாரு அப்பம் மனசில் ஒன்று ஒன்றா நினச்சி வெளியில் மனசில் ஒன்று நினைக்கிறது வெளியில் ஒன்று சொல்கிறது பய இருக்கக்கூடியதையும் பயத்தையும் சோகத்தையும் விட்டுட்டு சரீரம் படைத்தவர்களுக்கு கம்சனுடைய கட்டளையிலேருந்து ஆரம்பித்து கிருஷ்ணனுடைய அந்த இது கண் லிங்கம் ஹரே லிங்கன்னா கண்ணனுடைய அந்த திருமேனியினுடைய தரிசனம் சிரவணம் அதை கேட்டு அக்ரூருக்கு என்ன ஒரு புருஷார்த்தம் அதுதான் பரம புருஷார்த்தம் அதாவது ஒரு ஆனந்தத்தால ஒரு சரீரத்தில் ரோமாஞ்சிடமாகி கண்ணில் வந்து ஒரு அந்த ஆனந்த அஸ்வு கலா குலட்சணா ஆனந்த கண்ணீர் பெருகி சரீர வாக்கெல்லாம் கத்கரமாக போய் அப்படியும் சரீரம் பரபரப்பாயி கண்கள்லாம் அப்படியும் ஜன ஜலத்தை கொட்டேன் ஆனந்த கண்ணீர் கொட்டேன் ரோ உடம்பில் வந்து ரோமங்கள்லாம் குத்துக்காலிட்டு பார்த்தவுடனே சம்பிரமத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஆ ரதத்துலேருந்து கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்கள் மேலே புரட்டு புரண்டு புரண்டு செய்கிறார் அதுதான் புருஷார்த்தம் சரீரத்தை அடைந்தவர்களுக்கும் பகவானுடைய அந்த ஒரு அனுபவம் கிடைத்தது அதுதான் சொல்றார் அனுபவம் கிடைத்தது சொல்றார் அப்படி கோகுலத்தின் இடத்துல சென்றவர்களும் எப்படி இருக்கார்கள் ரெட்டை ரெட்டையாக பார்க்குறோம் இவர்கள் வந்து பீத நீலாம்பர தரவு அந்த ஒரே ஒரு வார்த்தையில் ரெ நல்லா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் சுக பிரம்மர்ஷிகள் மஞ்சப்பட்டாடை நம்ம கண்ணனுக்கு கருப்பாக இருக்கக்கூடிய கண்ணனுக்கு வெள்ளையாக இருக்கக்கூடிய பலராமனுக்கு நீலப்பட்டாடை அந்த மஞ்சப்பட்டாடை மேலே ஒரு ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருக்கு மாதிரி ஒரு ஒரு நீல வத்திரம் நீலப்பட்டாடை மேல ஒரு மஞ்சப்பட்ட இப்படி தரித்திருக்கார்கள் சரற்கால தாமர மாதிரியும் அழகாக விரிஞ்சு இருக்கு கண்களை கொண்டவர்கள் தாமரம் குழந்தைகள் அதாவது பதினோரு வயசு குழந்தைகள் நீல நிறமும் வெண்ணிறமும் கொண்டவர்கள் அதாவது கண்ணன் வந்து சியாமலம் கருணீலம் அவன் வெள்ளையா இருக்கான் சோபை எல்லா விதமான வளம் அதற்கு வந்து இருப்பிடமா இருக்கார்கள் எல்லா சமஸ்த் செல்வங்களும் இருப்பிடத்துக்கு இருப்பிடமா இருக்கார் பெரிய தோள்கள் கொண்டவர்கள் அழகான முகம் கொண்டவர்கள் அழகாக இருக்கார்கள் உத்தமர்கள் யானக்குட்டி மாதிரி நடக்கக்கூடியவர்கள் துவஜம் வஜ்ரம் அங்குஷம் தாமரை இப்படி அடையாளம் இருக்குது அவர்களுடைய பாதங்களில் இப்படி வஜ்ர துவஜ ரேகை வஜ்ர ரேகை அங்குஷ ரேகை தாமர ரேகைன்னு இந்த ரேகைகள் வந்து அவருடைய திருவடிகள் இருக்குது அந்த ரேகைகளால் அடையாளம் செய்யப்பட்ட திருவடிகளால் கோகுலத்தை மிகவும் செழிக்க செய்கிறார்கள் மகாத்மாக்கள் கருணையும் இருந்த மந்தகாசத்தோடு இருக்கார்கள் அப்படி பார்வையோடு இருக்கார்கள் கம்பீரமான கருண நிறந்த மந்தகாசத்தோடு இருக்கக்கூடிய பார்வையோடு இருக்கார்கள் கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கார்கள் அழகானவைகளாக இருக்கார்கள் அழகான கீடங்களை அதாவது அழகான கீடைகளை கீடைகளை செய்யக்கூடியவர்கள் லீலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கார்கள் விவரமாக பார்ப்போம் அப்படி திருவடி ரேகைகளை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் பொங்க பரபரப்பு ஆகி சரீரத்தால் அன்பால சரீரம் புல்லரிக்க உடம்பு புல்லரிக்க ரோமங்கள்லாம் குத்து காலிட்டு கண்கள் ஆனந்த கண்ணை பெருக பார்வை கலங்கு போய் ரகத்திலேருந்து குதிச்சும் அப்போ பகவானுடைய கண்ணன் அவனுடைய திருவடிகள் ஆச்சு அப்படின்னு நினைச்சி அது மேலே விழுந்து பூழ்தியாக இருந்தாலும் மேலே விழுந்து விழுந்து புரள்றார் பொருள்றார் புரள்றார் அப்படி செய்கிறார் தன்னுடைய தற்பருமை பயம் தற்பருமை தம்பம் உள்ள ஒன்று வைத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் அப்படி இருக்கக்கூடியது தற்பருமை பயம் சோகம் இது எதுவுமே இல்லாமல் பகவானுடைய ரூபத்தை பார்ப்பதாலையும் அந்த கதையை கேட்பதாலையும் கம்சனுடைய கேட்பதாலையும் அது தரிசனம் பண்ணதாலையும் கம்சன் தேர்ந்த ஒரு கட்டளை அடைந்ததுலேருந்து கண்ணனுடைய திருவடி லாஞ்சனைகள் அதில் ஏதாவது அடையாளங்களை பார்த்த வரைக்கும் அக்ரூரருக்கு அடைந்த அந்த பக்தி உணர்வு இருக்கு அந்த மாதிரி பக்தி உணர்வு அடைவது இந்த சரீரம் அடைவதனுடைய பெரிய பயன் அதனால அப்படி ஒரு கண்ணனுடைய ஒரு பெரிய ஒரு பக்தி பக்தி தாசிய பக்தி அடைந்தார் ஏகாந்த பக்தி பரமேகாந்த பக்தி அடைந்தார் அவர் பிரேம பக்தி பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனைக்கான் இதான் சொல்றது உடம்பினை பெற்ற பயன் ஆவது எல்லாம் உடம்பினில் உத்தமனைக்கான் உத்தமன் தான் உபேந்திரனான அந்த சிவன் நாராயணன் அப்படி கோகுலம் போனாக்கு அக்ரூரன் பலராமனையும் கிருஷ்ணனையும் மாடுகள் கறக்கக்கூடிய வீட்டில் பார்த்தார் அதாவது அவர்களுடைய வீட்டுக்கு வாசலில் ரெண்டு மாடுகளை வச்சுன்னு கறக்கிற மாதிரி அவர்கள் வந்து ஒரு போஸ் கொடுக்குறார்கள் கண்ணன் வந்து மஞ்சள் பட்டாடை உடுத்திருக்கிறான் கருணீலமான ம கண்ணன் மஞ்சள் பட்டாடை கொடுத்திருக்கான் கான்ட்ராஸ்டை தெரியும் வெள்ளை நிறமான பலராமன் நீலப்பட்டாடை உடுத்திருக்கான் அப்போது கான்ட்ராஸ்டாக தெரியும் சரத்காலத்தில் மலர்ந்த தாமர புஷ்பம் மாதிரி இருக்கிறது அவர்களுடைய திருக்கண்ணன் மலர்ந்து அழகா இருக்கு கிருஷ்ணனும் நீலவண்ணன் பலராமனும் வெண்ணிறத்தவன் ரெண்டு பேரும் பாலர்கள் பதினோரு வயசு குழந்தைகள் லக்ஷ்மிக்கும் எல்லா செல்வத்துக்கும் இருபடுமானவர்கள் நீண்ட கைகள் கொண்டவர்கள் அழகான முகம் கொண்டவர்கள் மிகவும் அழகர்கள் குட்டியான மாதிரி அழகா ஜம் ஜம் அப்படி நடந்து வரக்கூடிய தன்னுடைய உள்ளங்கால இருக்கக்கூடிய அந்த கொடி வஜ்ராயுதம் தாமரம் அதாவது துவஜம் வஜ்ரம் அங்குஷம் தா கமலம் இப்படி ரேகைகள் இருக்குது காலில் அந்த ரேகைகளால் கோகுலம் முழுக்கும் கால் நடந்து நடந்து அடையாளத்தை பதிச்சும் அந்த அவருடைய கால் ரேகைகள் அடையாளம் பட்டப்பட்டிருக்கு அதனால் அழகுப்படுத்தியிருக்கிறார்கள் பெரிய மனசு கொண்டவர்கள் அது புன்சிரிப்பும் கொண்டவர்கள் நீண்ட நோக்கு கொண்டவர்கள் எல்லார்கிட்டையும் அழகான ஒரு சந்தோஷத்தோட பிரியத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய பெரிய நோக்கு கொண்டவர்கள் எப்படி வர்ணனை பண்ணார் மேலே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் கிருஷ்ணார்பணம்